பாடம் எண்பத்தி ஏழு வழமையாக செய்து வரும் நல்லவற்றை தொடர்ந்து செய்து அல்லாஹ் கூறுகின்றான் தங்களிடம் உள்ளதை அவர்கள் மாற்றிக் வரை ஒரு சமுதாயத்திடம் அல்லாஹ் மாற்ற மாட்டான் அத்தியாயம் பதினோராவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் கடுமையான உழைப்புக்கு பின் உருவான வலுவான கயிற்றை துண்டுதுண்டாக்கிய ஒரு பெண் போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் பதினாறாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் முன்பு வேதம் கொடுக்கப்பட்டோர் போல் அவர்கள் ஆகிவிட வேண்டாம் அவர்களுக்கு அதாவது நபிமார்களின் வருகை காலம் நீண்டதாகிவிட்டது அவர்களின் இதயங்களும் இருகிவிட்டது ஏழாவது அத்தியாயம் பதினாறாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹூருகான் அவர்கள் அதை பேணக்கூடிய விதத்தில் பேணவில்லை ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது அவசனம்